நச்சினை நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் நச்சினையின் உங்கள் தோழி முக்கணிப்பாப்பா என்ன பண்ணிட்டு இருக்க சரவடி வைக்க போறேன் கா சரி சரி இந்த பழத்தை சாப்பிட்டுட்டே வைப்பு வச்சனா சூப்பரா வெடிக்கும் அந்த சரவடி இது என்ன பழம் இதுவாம் இது செக்கச்சவந்த பழம் இது தேநாட்டம் இனிக்கும் பழம் இது எல்லாரும் வாங்கும் பழம் இதுக்கு நீ பிறந்த பழம் இழந்த பழம் இழந்த பழம் இழந்த பழம் ஆஹ் என்னப்பாப்பா சூப்பரா இருக்கா சூப்பரா இருக்குக்கா சரி சரி இப்ப வெடிக்கலாமா உங்க தாத்தா பாட்டி எல்லாத்தையும் கூப்பிடுப்பே வெடிக்கலாம் இந்த பழத்தை எல்லாரும் சாப்பிடுங்க இப்ப வெடிக்கலாம் சரிக்கா வை வை மத்தப்ப கொழுத்து கொளுத்து மத்தப்ப சுத்தி சுத்தி போடட்டுமாலை கட்டி ஆடட்டுமா சித்தாட கட்டி கட்டி போடட்டுமா தீவெளிக்கு தீவளி என்ன தேச்சினி இன்ன சூப்பரா வெடிக்குதா டமல் டமில் எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்